ஏழை மக்கள் பெற்றவர்கள் உயர்வான பதவிகளையும் நிலையான பாகியத்தையும் பெற்றுக் நாங்கள் தொடுவது போலவே அவர்களும் தொழுகின்றார்கள் மேலும் நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு நோர்கின்றனர் ஆயினும் அவர்களுக்கு பொருளாதார சிறப்பு இருப்பதனால் தங்கள் பொருளாதாரத்தின் மூலம் ஹஜ்ஜு செய்கின்றனர் உம்ரா செய்கின்றனர் அறப்போ செய்கின்றனர் தர்மமும் ஏழைகளாகி நாங்கள் இவற்றை செய்ய முடிவதில்லை என்று நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறேன் அதை நீங்கள் செய்து வந்தால் உங்களை முந்திவிட்டவர்களை நீங்களும் பிடித்து விடுவீர்கள் உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க இயலாது நீங்கள் எந்த மக்களுடன் வாழ்கிறீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தால் தவிர அவர்களில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள் ஆவீர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்தி மூன்று இறைவனை துதியுங்கள் புகழுங்கள் முப்பத்தி மூன்று தடவை இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் இது விஷயத்தில் பலவாறாக கூறிக்கொண்டோம் சிலர் சுபஹான் மூன்று தடவையும் அல்ஹமது இல்லா முப்பத்தி அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தரவையும் கூறலானோ நான் இது பற்றி கேட்டேன் அதற்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் லாஹி அல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி மூன்று தடவை கூறுங்கள் இதனால் ஒவ்வொரு வார்த்தையும் முப்பத்தி மூன்று தடவை கூறியதாக அமையும் என்று விளக்குனு தந்தார்கள்